தலைப்பு 77 ஏழு சித்தாந்த வேதாந்தம் சிஷ்யன் ஆச்சாரியனை தேடி மர்க்கட நியாயம் போல் காட்டப்பட்ட கோன் குடியாகியது சித்தாந்தம் இவ்வழி நின்று ஜீவபோதம் கெட்டவிடத்தில் ஆச்சாரியனே சிஷ்யனை பற்றி இழுப்பதான மார்ச்சால நியாயம் போல் ஊட்டப்பட்ட கோன் குடியாகியது வேதாந்தமாகிய அத்வைதம் மார்க்கடம் குரங்கு மார்ச்சாலம் பூனை